ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வஹம் ஸ்ராத்தங்கிற தளபல ரொம்ப முக்கியமான ஜீவனுடைய கத்தியை சுருக்கமாக பார்த்து அந்த சபிண்டீகரணம்னு ஒரு ஸ்ராத்தம் அதனுடைய முக்கியத்துவத்தை தான் பார்க்குறோம் இந்த பன்னெண்டாவது நாள் அன்னிக்கு ஜீவன் காலமான தினத்திலிருந்து பன்னெண்டாவது நாள் அன்னிக்கு இந்த சபிண்டீகரணம்னு பேர் அந்த ஸ்ராத்தத்துக்கு அதை கட்டாயம் செய்யணும் அந்த ஸ்ராத்தம் எதில் பண்ணணும் அப்படின்னா இவனுடைய சொந்த அக்னியில் பண்ணணும் தகப்பனாக இருக்குது பையன் கர்மா பண்ணுற பொழுது பதினோராவது நாள் கர்மா முடியற வரையிலும் இவனுடைய அக்னிக்கு அங்கே வேலையே இல்லை பன்னெண்டாவது நாள் அன்றைக்கி சபிண்டீகரணங்கிறது ஸ்ராத்தம் அது எதில் பண்ணணும் அந்த ஹோமத்தை அப்படின்னா அந்த செய்யக்கூடியதான கர்த்தாவுக்கு என்ன அக்னி இருக்கோ அந்த அக்னியில் அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அக்னி இருக்குது அந்த காலமான ஜீவனுக்கு ஒரு அக்னி இருக்கு அவர் பிரம்மச்சாரியாக இருந்தால் செமிதாதானாகக்னி கல்யாணமாக இருந்தால் அவுபாசனாகனின்னு பேர் கல்யாணமான பிறகு ஊபாசன ஆரம்பம்னு ஔபாசனம் எடுத்துக்கிறது அந்த ஊபாசனம் ஆரம்பம் ஆயிடுத்துன்னா அதற்கப்புறம் அவர்கிட்ட உள்ள அக்னிக்கு ஔபாசனாக்னின்னு பேர் அந்த அக்னியில் தான் அவருடைய தேகத்தை நாம் கொடுக்குறோம் ஏன் அந்த அக்னியில் நாம் தேகத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அக்னி தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சரீரத்தை கொடுக்குறார் இந்த சரீரத்துக்கு உரிமையாளர் யார் அப்படின்னா அக்னி தான் ஆகினாலே தான் கருடபிராணம் என்ன சொல்கிறது ஒவ்வொருத்தரும் ஜீச்சு வரையிலும் அந்த தேகம் அவனவனுடையது ஜீவனம் முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னா காலமாயிட்டான் அப்படின்னா அந்த தேகம் அக்னியை சேர்ந்தது பிறகு அக்னிக்கிட்ட கொடுத்துட்ணும் இப்போது காலங்களில் என்ன ஆயிடுதுன்னா இந்த அங்க தானம்னு ஒன்று பண்ணுறதுன்னு வழக்கத்தில் இருக்கு அங்கங்களை தானம் பண்ணுறது அது விஷயமாக கூட பல பேருக்கு சந்தேகங்கள் உண்டு என்னென்னா இந்த உடல் உறுப்பு தானங்கிறது நம்முடைய வேதம் நம்முடைய சாஸ்திரங்கள் ஒத்துன்று இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நம்முடைய தர்மசாஸ்திரப்படி உடல் உறுப்பு தானங்கிறது உண்டா கிடையாதா அப்படின்னு கேட்டால் அநேகம் நாம் என்ன நினைப்போம்னு கேட்டால் இது நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லலை நம்முடைய தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமான செயல்தான் அப்படின்னு நினப்போம் ஆனால் தப்பு உடல் உறுப்பு தானங்கிறத நம்முடைய வேதம் சாஸ்திரங்கள் அங்கீகரிச்சிருக்கு ஒத்துன்றுருக்கு எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சோமயாகங்களில் பார்த்தால் தெரியும் சோமயாகத்தில் என்ன தட்சிணை ரித்துவூக்குகளுக்கு என்ன தட்சிணுன்னு கேட்டால் அந்த எஜமானனுடைய உடல் உறுப்புகள்தான் தட்சிணை அப்படி உடல் உறுப்பையே தானம் பண்ணுவார் யாகங்களில் பார்த்தால் தெரியும் அப்படி பிராணனிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு உறுப்புகளையும் அந்த ரித்துவூக்குகளுக்கு தானம் பண்ணிவிட்டு அந்த எஜமானன் என்ன சொல்கிறார் நான் இந்த அங்கத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா இந்த யாகமானது முடியாது பூர்த்தி பண்ணுறதுக்கு நான் இல் இருக்க மாட்டேன் இந்த யாகமானது முடியணும் ஆகையினாலே அதற்கு பதிலாக உங்களுக்கு நான் தங்கத்தை கொடுத்துட்டும் நான் அந்த உடல் உறுப்பை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்குறோம் அந்த ரித்துக்குகள்கிட்ட அப்படி மந்திரங்கள் வர்ணிக்கிறது சோமயாகத்தில் அத்வரியோ பிராணந்தே தமி அப்படின்னு சொல்லுவார் சோமயாகத்தில் வந்து பார்த்தால் தெரியும் அத்தரியோன்னு சொல்லக்கூடியதான உங்களுக்கு நான் இந்த பிராணத்தை கொடுக்குறேன் ஆனால் நான் பிராணத்தை கொடுத்துட்டேன்னா அது யாகமானது முடியாது ஆகையினால் யாகம் முடியணும் அப்படிங்கிறதுனால நான் பிராணனுக்கு சமானமாக தங்கத்தை கொடுத்துட்டும் ம பசுக்களை நான் அந்த அங்கத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கிறோம் அப்படி சொல்லி அங்கதானங்கிறது நம்முடைய வேதம் சாஸ்திரங்களே ஒத்துண்டுருக்கு ரிஷிகளும் ஒத்துண்டிருக்கா அப்போது இப்போ உலகத்தில் நடக்கிறதும் சரிதானே அப்படின்னா அதில் ஒரு சின்ன மாற்றம் மாறி போயிடுத்து அங்கதானம் உடல் உறுப்பு தானம்ங்கிறது நிறையா பகவத்பக்தர்கள் நிறையா பேர் செய்து காண்பிச்சிருக்கா நமக்கு உறுப்பு தானங்கள் புராணங்கள் எல்லாம் பார்த்தால் தெரியும் ததீச்சின்னு ஒரு மகர்ஷி அவர் தன்னுடைய முதுகு எலும்ப தானம் பண்ணினார் இந்திரனுக்கு அதுதான் வஜ்ராயுதமாக இந்திரன் வச்சிருக்கார் அப்படி புராணங்கள்லே இருக்குது அதே போலதான் தான் இரத்த தானம் மகாபாரதத்திலே சொல்லப்படுறது கவசத்தை தானம் மன்றான் கர்ணன் அப்படி உடல் உறுப்புகளை தானங்கிறது புராணங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி தானம் பண்ணலாம் எப்போ தானம் பண்ணணும் அப்படின்னா நாம் ஜீவிச்சு இருக்கிற பொழுதே தானம் பண்ணணும் நாம் எழுதி வச்சுட்டோ காலமான பிறகு நான் தானம் பண்ணுறேன்னு எழுதி வைக்கக்கூடாது ஏன்னா காலமான பிறகு அந்த தேகம் யாருக்கும் சொந்தமில்லை அது அக்னியைச் சேர்ந்த வஸ்துவாக ஆயிடுறது ஆகியனால உயிரோடு இருக்கிற பொழுதே எந்த அங்கத்தை வேணால் கொடுக்கலாம் புத்திபூர்வகமாக கொடுக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது நாம் அறிஞ்சு கொடுக்கணும் நான் கண்தானம் பண்ணுறேன் அப்படின்னு கொடுக்கணும் அப்படிதானே பண்ணினார் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை பார்த்தா பரமேஸ்வரனுக்கு தன்னுடைய கண்ணை எடுத்து வச்சாருன்னா அக்ரிமெண்ட் எழுதி வச்சுட்டு போகல அவர் நான் போனப்புறம் என்னுடைய கண்ணை எடுத்து பரமேஸ்வரனுக்கு வச்சுடுன்னு எழுதி வைக்கல இருக்கிற கண்ணை எடுத்து வச்சாருன்னு தான் கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தில் அப்படி இருக்கிற பொழுதே செய்யணும் உடல் தானம்ங்கிறது இறந்த பிறகு அந்த சரீரத்தில் கையே வைக்கப்படாதுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அது மாதிரி யார் செய்கிறானோ அவனுக்கு தோஷங்கள் ஜாஸ்தியாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கருட புராணத்திலேயே கர்மவிபாக்க அத்தியாயம்னு ஒரு பகுதி வருது அதில் சொல்கிற பொழுது அனிஸ்வாசத்தனு அப்படின்னு சொல்கிறது நிஸ்வாசம்னா மூச்சு விடுற தேகம் மூச்சு இல்லாத தேகத்தில் கத்தியை வச்சு ஒரு அங்கத்தை எடுக்கிறதோ அல்லது ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறதோ அப்படி யார் பண்ணுறானோ அந்த ஆப்ரேஷன் செய்கிறவன் அதை செய்யறதுக்கு காரணமாக உள்ளவன் இவர்களுக்கு தோஷம் என்ன தோஷம் வருது அவர்களுக்குன்னா பிரம்மஹத்தி தோஷம் வருது இன்னும் ரெண்டாவது உடம்பை அரிக்கக்கூடியதான வியாதி வருது டிபி கேன்சர் இதுபோல் வியாதிகள் வந்துடும் உயிர் இல்லாத தேகத்தில் கத்தியே வைக்க விடாது அது நம்மளை சேர்ந்தது இல்லை அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆகையினாலே அந்த அக்னியில் நம்ம கொடுத்துட்ணும் அவனுக்குன்னு உள்ள அக்னிக்கிட்ட அந்த தேகத்தை கொடுத்துட்டால் அந்த அக்னி அவனை அந்த தேகத்தை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்து அப்படி கொடுத்துடுறோம் பிறகு இவனுக்கேன்னு உள்ள அக்னியில் தான் அந்த சபிண்டீகரணங்கிற ஸ்ராத்தத்தை செய்யணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்